வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி மூன்றாவது செய்தி சேவை நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழகச் செய்திகள் இன்னும் இரண்டு நாட்களில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு உருவாகும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது பாகனை கொன்ற சமயபுரம் மசினியை முதுமலைக்கு அனுப்ப நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம் பட்டாசுகளை வெடிக்க விதித்த கட்டுப்பாடுகளால் இறுதி கட்ட நேரத்திலும் களை கட்டாத பட்டாசு விற்பனை வியாபாரிகள் கவலைக்கிடம் அறிவித்துள்ளனர் சென்னையில் எழிலகத்தில் நீர்வளத்துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது குளிர்சாதன பெட்டியின் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ உடனே அணைக்கப்பட்டது அரசு பேருந்துகள் மூலமாக ஐந்து லட்சம் பேர் சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு தீபாவளி கொண்டாட பயணம் மேற்கொண்டுள்ளனர் மேற்கண்ட தகவலை போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் காற்று மாசு அபாய அளவை தாண்டியதால் வாகனங்கள் முகப்பு விளக்க எரியவிட்டபடி செல்கின்றன குரூப் டூ தேர்வு வினாத்தாள் பற்றிய ஆதாரமற்ற தவறான செய்திகள் குறித்து தேர்வர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று குரூப் டூ தேர்வு வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளும் தயாரிக்கப்படும் என்று டிஎன்பிசி து தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையொட்டி விடுமுறை நாட்களிலும் நியாய விலை கடைகள் முழு நேரமும் செயல்பட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் கடலூரில் மறைத்து வைத்த மூன்று ஏட்டுகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளன இந்திய செய்திகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் அணுசக்தியால் இயங்கும் கடலிலிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தும் திறன் படைத்த ஐ என் எஸ் என்ற நீர்மூழ்கி கப்பல் தன் முதல் வெள்ளோட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை அடுத்து பிரதமர் மோடி மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் தெரிவித்துள்ளார் சபரிமலை கோவிலில் அன்றாட நடவடிக்கைகளில் கேரள அரசு தலையிடக்கூடாது என்று கேரள ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்தியாவின் முப்படைகளும் அணு ஆயுத பயன்பாட்டில் சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெரும் விதத்துடன் தெரிவித்துள்ளார் தில்லி பாலம் திறப்பு விழாவில் தாம் பேசியதை தில்லி ஊடகங்கள் மறைத்ததற்கு தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டுரை பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் ஹிமாச்சல பிரதேசத்தின் கின்னார் மாவட்டத்தின் பாரர்மூர் பகுதியில் பனிப்பொழிவால் சிக்கித் தவித்த மூன்று பேர் இந்திய விமானப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் இலங்கை நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தினேஷ் குணவர்தனே பொறுப்பேற்றுள்ளார் இத்தாலியில் புயல் தாக்கியதில் பலி எண்ணிக்கை முப்பதாக உயர்வு பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தானில் தொடரும் தலிபான்களின் தீவிரவாதத்தால் துப்பாக்கி சுட்டில் பதிமூன்று வீரர்கள் பலியாகியுள்ளனர் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை முறியடித்து முன்னேறி செல்வோம் என ஈரான் அதிபர் ஹசன் ரகுஹானி சூழறித்துள்ளார் இஸ்ரேலில் உள்ள பிரேசில் நாட்டில் தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்ற ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜயிர் போல்ஸ் நாரோ மேற்கொண்ட முடிவுக்கு இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது டைட்டானிக் இரண்டு கப்பல் தனது பயணத்தை எப்போது தொடங்கும் என்று உலகம் எங்கும் எதிர்பார்ப்புகள் எழுந்த நிலையில் அந்த பிரம்மாண்ட கப்பல் எங்க தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறது அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு சமையல் சமையல் போன்ற தரமான ஒளி கோப்புகளை செய்வே மடுக்கணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நற்றினை இணைய உங்கள் மனமே கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு வணிகச் செய்திகள் செல்பி எக்ஸ்பர்ட் மற்றும் லீடர் ஆக திகழும் ஒப்போ தனது புதிய கையடக்க ஏ செவன் தொலைபேசியை இலங்கையில் விரைவில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது தீபாவளியை முன்னிட்டு இந்த ஆண்டு முகூர்த்த வர்த்தகம் நவம்பர் ஏழாம் தேதி நடைபெறுகிறது மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் இந்த வணிகம் ஆறு மணி வரையில் ஒரு மணி நேரம் நிமிடங்களுக்கு நடைபெறும் கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்து 10 கிராம் சொக்க தங்கம் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பதுக்கு விற்பனையாகிறது பொதுத்துறை வங்கியான SBI பி ஐ கடன் கணக்குகளை விற்பனை செய்ய உள்ளது ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து கொள்ள இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு மட்டும் அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய அரசு அறிவித்த மூலதனத்தில் இரண்டாம் கட்ட வழங்கல் இந்த மாத இறுதிக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான நிதி அமைச்சகத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் டெல்லி கிரிக்கெட் அணியின் கேப்டன் சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக இனி தன்னை கேப்டன் சி பொறுப்புக்கு பரிசீலிக்க வேண்டாம் என்றும் டெல்லி கிரிக்கெட் சங்கத்துக்கு தெரிவித்த கவுதம் கம்பி தனது இன்னொரு ட்விட்டில் ஊழலுக்கு எதிராக விமர்சனம் டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் மாணிகா சத்ய முன்னேற்றம் அடைந்துள்ளனர் பந்து வீச்சு பயிற்சியாளர் பதவியில் இருந்து வெங்கேஷ் பிரசாத் நீக்கம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அதிரடி அறிவிப்பை அறிவித்துள்ளது திரைச்செய்திகள் ஜி வி பிரகாஷ் நடித்துள்ள வாட்ச்மேன் படத்தின் பஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது தெலுங்கில் வெற்றி பெற்ற அர்ஜுன் ரெட்டி படம் வர்மா என்ற பெயரில் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது பாலா இயக்கியுள்ள இந்த படத்தில் விக்ரமின் மகன் த்ரு ஹீரோவாக அறிமுகமாகிறார் தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு தினமும் ஒரு காட்சி கூடுதலாக திரையிட்டு கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்